ாலும்த்தம் கேக்கும் ஆட்டிக்க ர் போட்டிக்கிறாங்க சத்த கேட்கும் ஆனா கிட்ட உட்காந்து கிடைக்கக்கூடிய பிரயோசனம் கிடைக்காது ட்ரைவின் மறுக்கத்துக்கு சொல்லுவாங்க நெருக்கமாக இருக்கிறன்னா அடையாளம் என்ன தெரியுமா ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் தனக்கு முன்னுக்கு ஒரு இடம் இருந்தா அதை பொறுத்து செஞ்சுக்கொள்ளணும் அதுதான் நெருக்க மாதிரி கடையா இன்னல் ஹந்தல்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 صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن اللَّهُ أَشْتَرَاهُمْ مِنَ الْمُؤْمِنِينَ أَنفُسَهُمْ وَأَمْوَالَهُم بِأَنَّ لَهُمُ الْجَنَّةَ يُقَاتِلُونَ فِي سَبِيلِ اللَّهِ فَيَقْتُلُونَ وَيُقْتَلُونَ وَعْدًا عَلَيْهِ حَقًّا فِي التَّوْرَاةِ وَالْإِنجِيلِ وَالْقُرْآنِ ومن اوفى بعهده من الله فاستبشروا ببيعكم الذي بايعتم به وذلك هو الفوز العظيم صدق الله مولانا العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الا على ان للدين خزائن لتلك الخزائن مفاتيح فَطُوبَى لِرَجُلٍ جَعْلَهُ اللَّهُ مِفتاحًا لِلْخَيْرِ مِغْلَاقًا لِلْشَّرْ وَوَيْلٌ لِرَجُلٍ جَعْلَهُ اللَّهُ مِفتاحًا لِلْشَّرْ مِغْلَاقًا لِلْخَيْرِ صدق رسول الله صلى الله عليه وسلم جنية قرية ميلانا الشهودراء عليه تريار عليه رب العزت الله جل جلاله سبحانه وتعالى முழு மனித சமுதாயத்தினுடைய வெற்றிக்காக ஈடேற்றத்துக்காக நிம்மதி சந்தோஷம் ராகத்துக்காக துனியாலையும் ஆகரத்திலையும் நிரந்தரமான வெற்றிகளை அடைந்து கொள்றதுக்காக கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் தான் தீனுல் இஸ்லாம் எங்க தீன் இருக்குமோ அங்கல்லா சுபான் வெற்றியை உருவாக்குவான் எங்க தீன் இல்லையோ அங்க எந்த விதமான வாக்குறுதிகளும் கிடையாது மாற்றமாக மேலான சகோதரர்களை தெரியாங்களே யார் தீன விட்டு போட்டு துணியால வெற்றியை தேடுறாங்களோ நிம்மதியை தேடுறாங்களோ சந்தோஷத்தை தேடுறாங்களோ தேடுறோ வெற்றிய தேடுறாங்களோ அவங்க நிச்சயமாக தோல்வி அடைவாங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே அலிசல்ல முன்னால செஞ்ச முயற்சி சஹாபாக்களுடைய துனிய முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்யல சகாபாக்களுடைய வியாபாரத்தில் விவசாயத்தில் அமைப்புகள் உணவுடைய திட்டங்கள் ஆடு அணியக்கூடிய விஷயங்கள் நாலாந்த செலவினங்கள் விஷயங்கள் கூட்டி மசிதையில் உட்கார வச்சு உட்கார வச்சு மசூரா செஞ்சு முன்னேற்றம் என்றதெல்லாம் கவலையாக இருக்கவும் இல்லை அதை பத்தி மசூரா செய்யவும் இல்லை அதை பத்தி இது செய்யவும் இல்லை மாற்றமாக கண்ணியமான மேலான சகோதரர்களை பெரியார்களே அபு சுஃபியான் பின்னால் சொல்றாங்க அரசர்களை போல வாழ வைப்பார் ஆக்கிரத்துல உகளை நிரந்தரமான வெற்றியின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பார் அவ்வளவு பெரிய தீன் நம்பி அதை அதன் பக்கம் பேசி அதன் என்றால் வாழ்க்கையில் வெற்றி அல்ல வாழ்க்கையில் தோல்வியை தான் சந்திப்பீங்க என்று சொல்ற அல்லாஹும் முயற்சி செஞ்சாங்க தன்னுடைய துணியால அவங்க ஆறு விதமாக முயற்சி செஞ்சாங்க அந்த ஆறு பேரும் தோல்வியை தான் சந்திச்சாங்க முதலாவது அல்லா கூட்டத்தல்லா சொல்றாங்க அவர்கள் அவருடைய சக்தியில பலத்தில நம்பி வாழ்ந்தாங்க சமூத் கூட்டம் அவங்க அவர்களுடைய அறிவு நுட்பம் அவர்களுடைய டெக்னாலஜி அவர்களுடைய பிளான் அவருடைய எதிர்கால திட்டம் அவர்களுடைய நுணுக்கம் அறிவை சொன்னாங்க கூட்டம் அந்து போனதெல்லாம் அவர்களுடைய சக்தியின் மூலமாக மட்டும்தான் புத்தி கிடையாது நாங்கள் நல்ல புத்திஜீவிகளாக இருக்கிறோம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதே என்று சொன்னாங்க அவர்களை அழிவின் பக்கம் கொண்டு போய் கூட்டம் அவர்களை தோல்வியின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தான் சபா வாசிகள் விவசாயிகள் எல்லாம் விவசாயம் செய்யக்கூடியவங்க விவசாயத்தை நம்பி வாழ்ந்தாங்க அல்லா தோல்வியின் பக்கம் கொண்டு போய்த்து சேர்த்தான் அஞ்சாவது மறந்துட்டான் அல்லூன் அவனுக்கு நம்பி வாழ்ந்தான் தோல்வியின் பக்கம் கொண்டு போய் அவர்களுக்கு எங்கள சக்தி உள்ளவங்களை யார் இருக்கிறாங்க கேட்டாங்க எங்கள வித சக்தி உள்ளவங்க உலகத்துல யார் இருக்கிறாங்க எங்களை சக்தியை வச்சு எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் நாங்க வெற்றியாளர்கள் நினைச்சா அல்லாவோ மறந்தாங்க சொல்றாங்க அன்பு கூட்டமே உங்களுடைய நம்பிக்கைக்குரியதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் அல்லாஹ் வாழுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவார் மேலான சகோதரர்களை பெரியார்களே கூட்டம் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை அவங்க சொன்னாங்க கூட்டம்லி ஸ்ராங்க பெரிய மடேனாக இருக்கிறீங்க நாங்க பெரிய ஒரு மடேனாக நாங்க பார்க்கிறோம் காதிபி நீங்க பெரிய பொய்க்காரனாக இருக்கிறீங்க தாவத்டுக்குறாங்க கொடுக்குறாங்க கூட்டம் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை அவங்க நினைச்சாங்க எங்கட சக்தியால எல்லாம் செய்யலாம் எங்கட உட உடல் எங்க உடல்ல உள்ள சக்தி பலம் இருக்கிறேன் இதை கொண்டு எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க القران ده بيقول ربنا سوره الحاقه لا بيقول ربنا واما عاد فاهلكوا بريا صرصرين عاتيا سخرها عليهم سبع ليال وثمان ايام அவர்கள் அடிச்சாட்டியம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்களை அளித்த விதம் என்ன தெரியுமா அவர்களுடைய பலத்தை வச்சு அல்லாஹு மலக்குமார்களுடைய பெரிய ஒரு கூட்டத்தாக அனுப்பி மனக்குமார்கள் பெரிய அல்லாஹுடைய படை பட்டாளங்களை அனுப்பி பெரிய திட்டம் போடல்ல அல்லா அல்லாஹ் அவர்களை அழிக்கிறதுக்காக மாற்றமாக அல்லா என்ன செஞ்சா தெரியுமா வளமையாக வீசக்கூடிய காசை அவர்களுக்கு அல்லாஹ் சாஸ்தி வைச்சார் சாஸ்தி அவர்களுக்கு அல்லாஹ் காற்று கொஞ்சம் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வீசிய காற்றின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான் அவர்களெல்லாம் பெரிய பெரிய உயர்ந்தவர்கள் அவர்கள் திரட்டப்பட்ட ஈச்சமரங்கரை போன்று படுத்து கிடந்தார்கள் அவர்கள் யாராவது ஒருவராவது இந்த பூமிக்கு மேலும் வெற்றி அடையாள வேண்டிய நடந்துச்சு அவர்களுடைய சட்டம் எங்க அவர்களுடைய பெரும பேச்செங்க வெற்றி அடையலாம் சக்தியால வெற்றி அடையலாம் அறிவாளிகள் சரியான நுணுக்கி அவங்க பெரும் மலைகளுக்குள்ளால் பெரும் பெரும் சுங்களை அமைத்து அவர்கள் சொன்னா எகா நாங்க காத்து வீசினாலும் அழிக்க அமைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய பெரிய சுரங்கங்களை கல்லுமலைகளுக்குள்ளால் அவர்களுக்கு கொடுத்திருந்த சக்தியை வச்சு கையால கொடைஞ்சி கொடைஞ்சி அவர்கள் சுரங்களை அமைச்சாங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே சாலை அலிஹிசலாம் வாராங்க வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அல்லாவுடைய இறுதி தீர்ப்பு என்ன தெரியுமா அம்மா சமூதூமி அவர்களுடைய அலிசாத்தியத்தின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள் மிகப்பெரு அனுப்பி அவர்களுடைய முழு சமூக உள்ள திட்டம் உள்ள அறிவாளிகள் வெற்றி அடையலுமா உங்களை கூட்டம் பெரிய அறிவாளிகள் வெற்றி அடைஞ்சாங்க தொல்விய அழைக்க அதுக்குப்புறம் அல்லாஹ் இன்னொரு சம்பவத்தை சொல்லி காட்டான் அவங்க தான் மதியன் வாசிஹல் வ الى மதியன اقாஹும் ஷுஐப மதியன் வா அனுப்போர்டும் இம்போர்ட்டும் செஞ்சவங்கத்தான் கூட்டம் மதியன் வாசிகள் மிக வியாபாரிகள் கண்ணியமான வேளான சகோதரர்களை தெரியார்களே இந்த பூமிக்கு மேல ஷாயிபலிஹிசனாம் என்ன தெரியுமா சொன்னாங்க அன்பு கூட்டமே நீங்க இந்த விக்கிரகங்களை சொன்ன நேரத்தில் என்னுடைய அன்பு கூட்டமே அழகை இருதையை சரியாக நிறைவேற்றிக் கொடுங்க செய்யாதீங்க நீங்க செய்யாமல் இந்த பூமிக்கு மேல உருவாக்கிக் கொள்ளாதீங்க வியாபாரம் சரியா செஞ்சு நல்ல முறையில் செஞ்சு உது லாபமாக கிடைக்குதோ அந்த கொஞ்சம் லாபத்தை அல்லாஹ் உவளுக்குள்ளே அல்லாஹ் பரக்கட்ட உருவாக்குவார் கூட்ட என்ன தெரியுமா அந்த அறிவு இல்லாத கூட்டம் சொன்னாங்க நீங்க எங்களுக்கு சொல்லி தர வராது சொன்னாங்க உங்களுடைய கூட்டம் குடும்பம் மட்டும் இந்த ஊர்ல இல்லை என்று நாங்க கல்லடிச்சு கொள்ளுவோம் சொன்னாங்க உங்களை கல்லடிச்சு கொள்ளுவோம் சொன்னாங்க சகோதரே பெரியார்களே சொல்லி சொல்லி சரிவரல்ல கூட்டத்துக்கு வியாபாரிகளும் வரப்போற தண்டனை இரண்டு அந்த மலை மேகத்துக்குள்ளிருந்து நெருப்பு கங்குகளை வெளியாகி முழு மதிய வியாபாரிகளை அல்லாஹ் சுட்டு விட்டான் கண்ணியமான வேளான சகோதரர்களே பெரியார்களே முழு உலகத்துக்கும் அல்ல ஒரு பாடத்தை படிச்சுட்டீங்களா இடையூறு செய்யாதீங்க நாங்கெல்லாம் சரியான பிசி வியாபாரிகள் நாங்கெல்லாம் நம்பி வாழ்றீங்களா வியாபாரம் பெரிய வியாபாரிகள் கூட்டம் வாழ்ந்தவங்க அல்லாஹ் அலிச்சி நாசமாக்கிட்டார் வியாபாரம் எல்லாம் விவசாயிகள் அல்லாது அவர்களுக்கு ஒரு அத்தாச்சியாகத்தான் அந்த அந்த விவசாய தோப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு பல தோட்டம் இடது பக்கத்தில் ஒரு பல அல்லாஹ் அந்த தோட்டத்தை குடுத்து என்ன தெரியுமா சொன்னான் குழு நீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சம்பாரீங்க அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியாக மாறுங்க சதாவாசியல் என்ன செஞ்சாங்க தெரியுமா அவங்க தோட்டத்தை பிடிச்சு கொண்டாங்க தோட்டத்தை கொடுத்த ரத்தம் மறந்துட்டாங்க விவசாயத்தை பிடிச்சு கொண்டாங்க விவசாயத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த ரத்தம் மறந்துட்டாங்க மேலான சகோதர்களே பெரியார்களே எவ்வளோ சந்தோஷமான தோட்டம் என்றாசிரிங்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த தோட்டம் இருக்கிறேன் அந்த பல அந்த பல முழு உலகத்தில் உள்ள கண்ணையும் அல்ல அந்த பக்கம் திருப்பி இருந்தான் அவ்வளோ நல்ல பழம் முழு உலக மக்களும் அவரவர்களுடைய பெருமதியான வசுக்களை எடுத்துக்கொண்டு வந்து சபா வாசிகளுக்கு கொடுத்துட்டு பழத்தை எடுத்துக்கொண்டு போவாங்க அப்படின்னா முழு உலகத்துடைய வசுக்களை குடுத்து அல்ல அவர்களை சந்தோஷமாக வச்சிருந்தார் விழுந்துடும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைக்காங்க விவசாய சொல்லி நினைச்சாங்க அல்லாஹ் சொல்றான் அரபு புறக்கணித்தார்கள் சொல்கிறான் அவர்களுக்கு நாங்க அந்த ரெண்டு இன்பகரமான தோட்டங்களுக்கு பகரமாக சோதனையான ரெண்டு தோட்டங்களை கொடுத்துவிட்டோம் அது பஞ்சமும் அதே அது அவர்களுக்கு நாம் கொடுத்து ஒரு வெள்ளி வெள்ளம் அப்படியே பெருக ஆரம்பித்தது வெள்ளத்தின் காரணமாக தண்ணி அந்த விவசாயம் பெரியார்களே அங்கிருந்து நோய்கள் உருவாகி அல்லா அவர்களுக்கு ரெண்டு தோட்டங்களை நியமத்தாக கொடுத்திருந்தான் அந்த ரெண்டு தோட்டங்களையும் சோதனையாக அல்லாஹ் மாற்றிவிட்டார் முழு உலகம் அல்லாஹ் வெற்றியை தருவார் அல்லாஹ் இருலகத்தில் சந்தோஷத்தை தருவார் மன்னன் ஒரு வம்பன் இந்த பூமிக்கு மேலான அவன் பம்புத்தனம் கூலி கூடி ஒரு நாள் பேசினான் ஒரு பேச்சு அவன் சொன்னான் அவன் சொன்னான் அந்த நான் தான் உங்களுடைய ரப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் பல சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் கொடுத்தான் சந்தர்ப்பத்துக்கு மேல சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்துக்கு மேல சந்தர்ப்பம் சோதனையாக கொடுத்தான் முப்பதமான சோதனைகளை கொடுத்தும் அவன் சிறந்த நபியுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ற வாக்கில் கடைசி கட்டம் மேலான சகோதரே சொன்னி ஓட்டதே எனக்கு கீழே அவ்வளோ பெருமை பிடிச்சிட்ட மாறிட்டான் இந்த கட்டளை பிரகாரம் தானே அதை பார்க்கலையா கேட்டான் மேலான சகோதர்களை தெரியார்களே அல்லா ஜல்ல ஜலான வேறொரு ஆட்சி இந்த உலகத்திலே கிடையாது எதிர் எதிர்த்து இரண்டு வாரத்துக்கு இன்னொரு ஆட்சி பயப்படணும் ஆட்சியை ஏந்த கையில மறுவ நாயே பயப்பட இருக்கிறது எனக்கு அழிவு வரப்போது மேலான சகோதரர்களை தெரியார்களே அல்லாஹ் கீழே எனக்கும் எனக்கும்ட்டாளத்துக்கும் ஒரு பட்டாளத்தோட அந்த பாதைகள் தொடர ஆரம்பிச்சான் அல்லாஹ் அவனால உருவாக்கப்பட்ட அந்த பாதைய அப்படியே அல்லாஹ கலச்சி தண்ணீரையும் தண்ணீரையும் சேர்க்க அந்த நை நதியுடைய நடுப்பகுதியில கொண்டு போய் அல்லாஹ் அவனை அழித்து நாசமாக்கினான் கடைசி கட்டத்துல அந்த என்ன தெரியுமா சொன்னான் வந்து உயிர் தொண்ட குளிக்கு வந்து இப்ப சிராவு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா ஆமன் சுபி ரப்பி ஹாரூ நவ மூசா மூசாவுடைய ஹாருனுடைய ரப்ப நானும் ஈமான் கொள்றேன் எவ்வளவு காலம் ஆட்சியில இருந்தீங்க எவ்வளவு காலம் அல்லா பெரிய நேரம தந்தான் அல்லாவை மறந்து வாழ்ந்தீங்க அல்லா கேட்கிறான் என்ன உனக்கு இப்பத்தான நனவு வந்திருக்குது ஆள் ஆன இப்பத்தான உனக்கு அந்த சிந்தனை வந்திருக்குது இதுக்கு முன்னால் இந்த பூமிக்கு பெரிய பசாது காரணாக இருந்தாய் மேலான சகோதரர்களே பெரியார்களே அல்லா குரான் சொல்றான் படிப்பினையாக உடம்பை பாதுகாத்து வைப்போம் அல்லாஹ் பொருட்படுத்த அந்த உடலை இன்னும் அல்லாஹ் சடலத்தை பாதுகாத்து இவனா முழு ஆச்சி போறும்பன் அதிகாரத்தை நம்பி வாழாதீங்க பட்டம் அல்லாத இதால் ஒன்று செய்யலாம் ஒன்று செய்யலாம் மேலான சகோதர்களே பெரியார்களே அத போல அல்லாஹால அனுப்பப்பட்ட இன்னொருவன் தான் சொல்ல போக்களே சொல்றான் الله سبحانه وتعالى மேல செல்வந்தனாக வாழ்ந்தான் அவருடைய செல்வம் எவ்வளவு பெருசெண்டா அவருடைய செல்வங்கள் போட்டிருக்க கூடிய வச்சிருக்க கூடிய அறைகள் அந்த அந்த சேமித்து வைக்கக்கூடிய இடங்கள் அந்த சேமிப்பு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த பெரிய ஒரு கூட்டமே தேவன் அல்லா சொல்றான் பெரிய ஒரு கூட்டமே தேவை வெற்றி அணிய மக்கள் சொல்றாங்க அவருடைய காசு பணத்தையே அல்லாஹ் அவனுடைய அழிவுக்கு காரணமாக மாத்தி கொடுத்தார் பூமிக்குள்ள அல்லாஹ் வரக்காத்தவர் சுளிவாங்கி கொண்டிருக்கிறார் மேலான சகோதரிகளே தெரியார்களே இது எங்களுக்கு எதை தெளிவுபடுத்துதுண்டா உலகத்துல வாழ்றதாக இருந்தால் யார போல தெரியுமா எப்படி வசல்ல அவர்களுடைய அந்த சொசுகத்தில அந்த தோழனையில தயாரிக்கப்பட்ட சகாபாக்களை போல அவங்க உலகத்தில சக்தியை நம்பி வாள் அல்ல அறிவை நம்பி வாள் அல்ல வியாபாரத்தை நம்பி வாழ் அல்ல விவசாயத்தை நம்பி வாழ்ல்ல அவர்கள் ஆட்சியை நம்பி வாழ்ல்ல அவர்கள் பணத்தை நம்பி வாழ் அல்ல அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள் படச்ச அம்மா நம்பி வாழ்ந்தார்கள் வெட்டு தேவையோ வெட்டு தேவையோ இன்பம் தேவையோ சந்தோஷம் தேவையோ பாடு வாழ்க்கையின் ஈணேற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட தொடர்பு வாழ்க்கையில் உருவாக உருவாக தோல்வி உண்டாகாதே வாழ்க்கையில் வெற்றி உருவாகும் எவ்வளவு பெரிய வெற்றி சுபகான செல்ல ஜலாலும் மேலான சகோதரர்களே பெரியார்களே அல்லா சுபான முழு உலக வசுக்களையும் சஹாபாக்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் முழு உலகம் கட்டுப்படுவது சகாபாக்களுக்கு கட்டப்படுது பேசு சம்பவம் இருக்கிறேன் அவங்களை நெருப்பு வெளியாகியோ அந்த மலக்குள்ளே கொண்டு போயிட்டு நெருப்ப அடக்கிட்டு வந்தாங்க சந்தோஷம் சொன்னாங்க இப்படிப்பட்ட விளங்கினத்துக்காக வேண்டித்தான் நாங்க பெரிய அன்பு வச்சிருக்கிறோம் உமர்ந்து பலவந்தப்படுத்த பேசி தான் போயிட்டு செஞ்சுட்டு வந்தேன் சொன்னாங்க இது அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஈமான் இந்த ஈமானுடைய பலம் இருக்கிறேன் இது இதை சாதிக்கிறது மிச்சம் சின்ன காரியம் சொன்னாங்க வருது ஜபாவ சிங்கம் கையை தட்டி விட்டாங்க ரவி சிங்கத்து கிட்ட போனாங்க காதத்துக்குடிட்டிங்க விரும்போது இருக்குது நம்ப யோசிக்கிறோம் அப்போ உரையா ரவி எந்தாகும் சொல்றாங்க நாங்க போனோம் ஒரு ஜமாசில ஆனா இவரு அதிரவி ரவி எந்தாகும் மூணு விஷயத்தை கண்டோம் சொல்றாங்க நாங்களும் நல்ல சந்தோஷமாக குளிச்சு கொண்டோம் எங்களுடைய எல்லா மிருகங்களுக்கும் தண்ணி கொடுத்தோம் அல்லாஹ் எங்களுக்கு தண்ணியை தந்தால் கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஏதாவது ி அந்த ஒரு நூறு ஒரு பிரகாசம் வீசிக் கொண்டிருந்தது அந்த கபுக்குள்ளே போகக்கூடிய கட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் இருக்கிறேன் அல்லோட பேரை சொல்லுங்க அவருடைய ஒட்டகங்களை இந்த தண்ணிக்கு மேலான ஓட்டுங்க சொன்னார் சாபாக்கள் சொல்றாங்க நாங்க எல்லாம் ஒற்றுமொத்தமாக சொன்னோம் எங்களுடைய ஒட்டகத்தின் காலில் அடித்திருக்கும் லாடத்திலும் தண்ணி படம் என்று சொல்றார் கண்ணியமான வேளான சகோதரர்களை பிரியார்களை முழு உலகத்தை அல்லா சகாபாக்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் போனாங்க رضی تعالی عنہ اور ரவி ஒரு சபர் போனால மேலான சகோதரர்களே பிரியாக சுபானல்ல வெளியாகி போக அவர் பாதையில் என்று சொல்லுவாங்க அந்த பகுதியான போகக்கூடிய நேரம் இரவே தங்க வேண்டிய நிரூபந்தம் உருவாகி காட்டில் செஞ்சாங்க காட்டுல தங்க வேண்டிய தேவை இருக்குது இரவுக்கு சுத்த மிருகங்கள் வரலே கிடையாது ஒரு பசாராக மாறிதாரியாகம் செய்வமோதே பயப்படாத வாழ்மாத்தை ஒரு நல்ல சி அவர்கள் பெரிய ஒரு தவிர்களே ஒரு கட்டத்துல அவர்கள் சிறை கைதியாக சிறையில அடைக்கப்படுறாங்க ஒரு நாள் இரவு அவர்களுக்கு குளிப்பு கடமையாகவே ஜனாபத் உருவாகவே குளிப்பு கடமையாகவே இப்ப குளிக்கணும் ஐபாத சீரத்துக்காக கூப்பிடுறாங்க காவல் மேலகளை காவல்காரர் நாளைக்கு தண்ணி குடிக்காம பொறுப்பா உள்ளவர் சிறை கைதியாக போட்டு நாளைக்குள்ள அப்படியே வந்திருக்கிறேன் அனுப்பி அந்த பொழிஞ்சி சந்தோஷமா குளிச்சு பின்னால மேகம் திரும்பி போய்விட்டதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்ல சொல்லுங்க அவர்களுடைய வேலையே அல்லாஹுடைய பாடுபட்டது அவருடைய பேச்சே அங்கு விஷயத்தில் அவங்க அதிகமாக பெய்து மட்டமட்ட மன்சர கூப்பிடுவாங்க தாஅலவு முஜद्दิด ஈமானனா வாங்கோ வாங்கோ எங்களோட ஈமானophen புடிபிச்சு கொள்வோம் பசாருக்கு போய் கூப்பிடுவாங்க கம்பினா ஸஆ எங்களோட கொஞ்ச கல்விவாங்க மஸ்ஜிதுக்குள்ள யாராச்சும் ஒருத்தர் கண்டா சொல்லுவாங்க இஜ்லிஸ் Bina ஸஆ எங்களோட கொஞ்ச உட்காருங்க யாரந்த சஹாபாக்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்துடைய முஃபஸ்ஸிரின்களின் தலைவர் ரயிஸுல் முஃபஸ்ஸிரீன் உமர் இப்னு அவர்தான் வாரத்துக்கு தகுதி என்று சொல்லப்பட்டவர் அதற்கு அங்கு யாரும் இந்த உமத்துட மிகப்பெரிய பாரி சென்னங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கினது மாதிரி ஹப்பன்கமா உன்சில் இறங்கின மாதிரி உங்களுக்கு ஓத ஆசையா அல்யக்ரா பித்ராத்தி உபைபுல் கஅப் அபர் உபைபுல் கஅப் யுக்ராத்துல் குர்ஆனை ஓதிக்கொள்ளட்டு சொன்னாங்க அப்படிப்பட்ட sahabi 4வதுதே ரதியல்லாஹு தஆல அன்ஹு அவங்க யாரே இந்த உம்மத்துடைய அஹலமுன் நாசி பில் ஹலால் வல் ஹராம் ஹலால் ஹராம் உடைய விஷயத்துல இந்த உம்மத்துல மிகத் தலை ஆலிம யார தெரியுமா ஹஸ்ரத் முஆதிதுல் ஜபல்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட sahabi 5வதுதே அய்யா முன்னூத்தி இருபத்தி நாலு கொஞ்ச நேரம் பேசுவோம் மேலான சகோதரர்களே பிரியார்களே அதிகமா அல்லாஹுடைய சுத்துவாங்க அழிவாங்க எங்களுக்கெல்லாம் என்ன ஆசைக்கெல்லாம் அதிகமாக ஒரு தனிப்பட்ட ஒரு சொல்லுவார்னைவிடைய மகள் சகோதரி தாய் சாபாக்களுக்கு சந்தோஷம் பெண்களுக்கு சந்தோஷம் அதற்கு யுத்தம் நடக்குது போறாங்க யார் கலந்து கொள்றதுக்குள்ளாபி மேலான சகோதரர்களே பெரியார்களே சஹாபி பைத்து சொல்றார் இல்லையார் எனக்கு மகன்மார்டு உதவியோட சரி போகலாம் எனக்கு விருப்பமாக இருக்கிற யார் ரசூல் அல்ல அனுமதித்தாங்க பலவந்தத்தின் வீட்டுக்கு வீட்டு பக்கம் மட்டுமே திருப்பி அனுப்பிடாத சொல்றாங்க என்னட பாப்பா கேட்டுக் கொண்டு வந்தாங்க முதலாவது ஆரம்பிக்கொலே அதனால் அமிர்த து <laughs> ஜன்னத்துல் பக்யைல அடக்கத கொடுக்கிறதுக்காக அம்ரு இப்னுல் ஜமுஸக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவருடைய துஆவ அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான் வீட் பக்கம் திருப்பி அனுப்பிடாதே என்று கோக்கله துஆ கேட்டாரே அல்லாஹ் அத கபூல் செஞ்சிட்டான் மதீனாவியில பக்கம் அந்த ஒட்டகத்தை போரத அல்லாஹ் தட செஞ்சிட்டான் சுப்ஹானல்லாஹ் இந்தி உஹதுரிய மைதானத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அம்ரு இப்னுல் ஜமுஸ் ரழியல்லாஹு அன்ஹு மீலான சகோதரர்களே பெரியார்களே ஹ حضرت ஹரண்ட் ஸஹாபாக்கள் முஆத் முஅவ்தின நினைக்கிறன் ரழியல்லாஹு அன்ஹுமா போரான அபூ ஜஹல் கொலை செய்யறது கொலை செய்யக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையில் முழு உலகத்துக்கும் போன பாடு பட்டாங்க ஹ즈ரத் உம்முல் ஃபாசில் রাদিয়াল্লাহு تعالی அன்ஹு சொல்றாங்க எனக்கு 10 ஆம்பல புள்ளேன் 10 ஆம்பல புள்ளையிலே ஒரே ஒரு மகன் கூட மதீனால அடக்கம் செய்யப்பட்ட இல்ல 10 ஆம்பல புள்ளையலும் 10 நாటికి பேய்ந்து மௌத்தாகிட்டாங்க ஒத்த ஜனாஸாவை என்ன கண்ணால நான் காணலன்னு சந்தோஷ பண்றாங்க மீலான சகோதரர்களே பெரியார்களே ஹ즈ரத் ஹ즈ரத் ஹபீப் இப்னு ஸயீத் রাদিয়াল্লাহு அன்ஹு முஸைலமாவுக்கு முன்னால உருதுகள் துண்டு துண்டா துண்டு துண்டா அறியப்படுதே முஸைலமா கேக்குற வா அவளே கிவர கேவலமாக முசைலமாவை கேவலப்படுத்தி கடைசி கட்டம் ரெண்டு கையும் ரெண்டு காலும் அப்படியே வெட்டப்பட்டு இப்ப அப்படியே ஒரு ஒரு கை கால் இல்லாம இருக்கக் கொளே முசைலமா இன்னம் கேக்றான் கேள்வி ஹபீபே மாதா தகூலு ஃபீ முஹம்மத் முஹம்மத பத்தி என்ன சொல்றாய் சொன்னாங்க ஹுவா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் Allah உடைய உண்மைான நபி தானே ரெண்டு கை ரெண்டு கால் வெட்டப்பட்டுட்டு இப்ப சொன்னான் ஃபாதன் மன் அனா அப்ப நான் யாரே சொன்னாங்க வ அஸம் மின்மா தகூல் ਉਹதே கேவலமான வார்த்தையக்கே கேக்குறான் நீ ஒரு பொருவாக இந்த எடுத்துக்கொண்டு பெய்து சொன்னாங்க அந்த அந்த மகனுடைய தாய் யார் தெரியுமா மிகத் தரும் தியாகி ஒருபொம்பளை தான் உம்மு ஹம்மாரா রাদিয়াল্লাহு تعالی அன்ஹா தாயை பத்தி சொல்றாங்க உட மன துண்டு துண்டறியப்பட்டு அந்த முஸைலமாவக்கு முன்னால மௌத்தா போனாரே என்று சொன்ன உடனே திருட்சிக் கொண்டத தாய் சொன்னங்கள లిమిస్లిహాザ αρதாத்துஹு வர்பைதுஹு ஏனா மகன திப்பிடிப்பட்ட ஒரு நாள் பரோன்னு சொல்லி தான் அவனுக்கு பால் கொடுத்து வளத்தே என்று சொன்னாங்க ஜென்னியமான மேலான சகோதரர்களே பிரியர்களே இது போல அடக்கி கொண்டு போகலாம் தியாகத்தோடு வெளியாகி போய் மத்த பகுதி அந்த பகுதியில் அட்லாண்டிக் ஓஷன் அந்த அட்லாண்டிக் சமுத்திரம் அந்த சமுத்திரம் வரைக்கும் போனாசில் இருந்த சுப ஆனா கடைசியாக அந்த சமுத்திரத்துக்குள்ள தந்த குதிரையாக எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் நான் அங்கையும் கொடுத்திருப்பேன் என்று சொன்னார் மேலான சகோதரர்களை தெரியாமல் அந்த அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல பின்னால்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருச்சு மேலான வ உதவி செய்யிருக்கிறார் முயற்சி செய்ய தயாராக தியாகம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் சென்று கொள்வானாக மேலான சகோதரே பெரியாரே அந்த அடிப்படையில் நடந்து முடிஞ்சிருச்சு நடக்கிறதுக்கும் இருக்கிறேன் அதே மாதிரி நாளைக்கு சலந்திக்கிய அந்த எட்டாம் தேதி ஜோடல இருந்து நான்கு மாசத்துக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு தயாராயிருக்கிறேன் கடன் கடந்து போறதுக்கு இன்ஷா அல்லாஹ் மஜமால முசாஃபஹா செஞ்சிக்கொண்டு அவசரமா எட்பார செஞ்சிக்கொண்டு வெளியாகலாம் அவசரமா எட்பார செஞ்சிக்கொண்டு வெளியாகலாம் அந்த நியத்துல்லவங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எலமங்க பாத்து இன்ஷா அல்லாஹ் நாலு நாலு மாதம் நாடு கடந்து போறதுக்காக எலமங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூ ஷைவானாக அல்லாஹ் புரிந்துகொள்வானாக முழு உலஹத்துல்லாஹ் மேல வாங்குவானாக ஹாஃபிதுல் ஆலீங்கல தாயிகல பாரம்பரிய பாரம்பரியயா அல்லாஹ் கபூ ஷைவானாக அல்லாஹ் இவங்களை கபூ ஷைவானாக அல்லாஹ் அவங்களுக்கு கபூஷேவானா அல்லாஹ் அவங்களுக்கு கபூஷேவானா சகல பிரச்சனஹல நீக்குவானா முலுஹதல்லாஹ் வேலை வாங்குவானா அல்லாஹ் இவங்களுக்கு கபூஷேவானா சகல பிரச்சனஹல நீக்குவானா மஷா அல்லாஹ் அவங்களுக்கு கபூஷேவானா சகல பிரச்சனஹல நீக்குவானா முலுஹதல்லாஹ் வேலை வாங்குவானா ஆஃபிதுல் ஆலீகல தாயிகல அல்லாஹ் பரம்பரை பரம்பரியா நசீபாகுவானா அல்லாஹ் அவங்க ரெண்டு பேريم கபூஷேவானா அல்லாஹ் அவங்களுக்கு கபூஷேவானா சகல பிரச்சனஹல நீக்குவானா முலுஹதல்லாஹ் வேலை வாங்குவானா ஆஃபிதுல் ஆலீகல தாயிகல அல்லாஹ் பரம்பரை பரம்பரியா நசீபாகுவானா அல்லாஹ் அந்த ஷே அவர்கள் கபூல் ஷைவானாக சகல ப்ரசித ஹர் லீகு அனாஹ முல்லாஹ ஹத்தல்லாஹ வேல வாங்குவானாக அல்லாஹ் அவங்களை கபூல் ஷைவானாக சகல ப்ரசித ஹர் லீகு அனாஹ முல்லாஹ ஹத்தல்லாஹ வேல வாங்குவானாக அல்லாஹ் இவர்களை கபூல் ஷைவானாக சகல ப்ரசித ஹர் லீகு அனாஹ முல்லாஹ ஹத்தல்லாஹ வேல வாங்குவானாக அல்லாஹ் இவர்களை எல்லாரத்தையும் கபூல் ஷைவானாக சகல ப்ரசித ஹர் லீகு அனாஹ முல்லாஹ ஹத்தல்லாஹ வேல வாங்குவானாக முல்லாஹ ஹத்தல்லாஹ வேல வாங்குவானாக அல்லாஹ் அவங்களை கபூல் ஷைவானாக சகல ப்ரசித ஹர் லீகு அனாஹ முல்லாஹ ஹத்தல்லாஹ வேல வாங்குவானாக ஹாஃபிதுல் ஆலமீன் தாயிகல் பரம்பராக போறதுக்கு அல்லாகிறதுியாக்குவார் சகோதரர்களே பெரியார்களே ஏற்பாடு சத்தியமான சொல்லலாம் அல்லா கையுடவே மாட்டான் வெளியாக நாடுகளுக்கு போக வேண்டிய தேவத்தோடு பாம் இன்ஷா அல்லாஹ் உச்ச ஹமத் ல்லிலஹ் வேற யார்க்கே நயத் ர்க்கேலோம் இன்ஷா அல்லாஹ் நயத் ர்க்கிது அல்லாஹ் கபூல் ஷைவானாக ஸஹல ப்ரஸினஹ் லீகுவானாக முனூலஹதுல்லாஹ் வேல வாங்குவானாக அல்லாஹ் கபூல் ஷைவானாக அல்லாஹ் கபூல் ஷைவானாக அல்லாஹ் கபூல் ஷைவானாக அல்லாஹ் கபூல் ஷைவானாக அவங்களே அல்லாஹ் கபூல் ஷைவானாக ஸஹல ப்ரஸினஹ் லீகுவானாக முனூலஹதுல்லாஹ் வேல வாங்குவானாக அல்லாஹ் கபூல் ஷைவானாக அல்லாஹ் கபூல் ஷைவானாக அவங்களே அல்லாஹ் கபூல் ஷைவானாக அவங்களே அல்லாஹ் கபூல் ஷைவானாக ஸஹல ப்ரஸினஹ் லீகுவானாக அவங்களே அல்லாஹ் கபூல் ஷைவானாக ஸஹல ப்ரஸினஹ் லீகுவானாக அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வெல வாங்குவானாக ஹாசிதுல் ஆலமீகல தாயிகல அல்லாஹ் பரப்பர பரப்பரிய நசீபாகுவானாக தயப்புடவான சகோதரர்களே எம்பி நிற்கிறதுக்கு எந்த நிபந்தனையும் இல்ல அதுக்கு பின்னால எங்கள தஃபக்குது பண்ணக்கூடிய நேரத்துல எங்கள எடுத்து ஜமாஅத்துகளை பார்க்கக்கூடிய நேரத்துல சில நிபந்தனகள் சேவப்படும் வெளிநாட்டிற்கு போறதுக்காக வேண்டி அந்த நிபந்தனகளுக்கு உட்பட்டிருந்த அல்ஹம்துலில்லாஹ எங்கள நிய்யத்துப்படி போகலாம் நீ உட்படாதீத்தால் அந்த அந்த şartுகள பூர்த்தி செய்யற நிய்யத்தோட உள்நாட்டில இன்ஷா அல்லாஹ் நிய்யத்துக்கு பிரಹಾರம் அல்லாஹ் வெளிநாட்டுக்கு போற கூலியே கூடிய உறுதியாங்க செய்வார் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க சொல்லுங்களே சகோதரர்களே பிரியாங்களே நாங்க நாலு மாசம் உள்நாட்டுல வேலை செய்யறதுக்கு பைதல்ல வேலை செய்யறதுக்கு நாங்க நாலைக்கு ஜோர்ல இருந்து வெளியாகிறதுக்கு யார் சரி இருக்கிறீங்களா இஷா அல்லா சொல்லுங்க பாப்ப யார் சரி சொல்ல போறீங்களா இன்ஷால்லா உள்நாட்டுக்காக வேண்டி உள்நாட்டுல வேலை செய்யறதுக்காக உற்சாகமா எழுப்ப வேண்டிய தஷ்கீர் தயாராக இருக்கிறேன் இருந்து ஒரு சில்லாக்கு நான் தயாராக அல்லது ரெண்டு மூணு நாள் தயாரிப்புக்குள்ள வெளியாக அல்லா கபூசை ஒரு நாற்பது حافظ சகல பிரச்சனை அடிக்குவான முழு உலக வேலை வாங்குவானாக வேற யார் சொல்ல போறீங்க இல்லையா ரெண்டு வெளியாகிடுவேன் வெளியாகிடுவேன் அல்லஹ் வெளியாகுவான் பேர் யாருக்கும் சொல்ல போகிறா விஷால ஹை விஷால அவங்களும் வந்த பக்கமா போஷால் அவகளு போஷால நாளைக்கு ஒரு சிறிய திட்டத்தோடு நடக்குது மேலான சோதரலை செய்ய வேண்டியதா இருக்கிறோம் நாளைக்கு ஒரு நாள் தக்காசாக்காக வேண்டி நாங்களும் தயாராக இருக்கிறோம் மாஷா அல்லாஹ் இன்னா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இன்னா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் உற்சாகமா சொல்லுங்க உற்சாகமா சொல்லுங்க உற்சாகமா சொல்லுங்க மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்னா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் வேற யார் வேற யார் சொல்ல போறீங்க வேற யார் சொல்ல போறீங்க இன்ஷா அல்லாஹ் வேற யார் சொல்ல போறங்க அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் الله কবூல் சேவானா மாஷா அல்லாஹ் சொல்லுங்க பா அப்ப வேற யார் சொல்ல போறீங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளுடைய ஒரு ஒரேபுகாக ஒரு சின்ன விஷயம் இன்ஷா அல்லாஹ் லசில்லா ஜோடால வரகுறிய அத்துனா மாத்தங்களோட நன்னெயலே அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து சேக்கட்டும் மாஷா அல்லாஹ் வாலிபர்கள் எல்லாரையும் தயாரா வைக்கிறாங்க இன்னா சொல்லுங்க பா அப்ப யார் திரு சொல்ல போறீங்களா இன்ஷா அல்லாஹ் யார் சொல்ல போறீங்களா 마샤알라 அவங்களே தயார் ആയി கிராங்க வேற யாரு சொல்ல போறீங்களா இன்ஷா அல்லாஹ் வேற யாரு சொல்ல போறீங்களா அல்லாஹ் কবூல் ஷேத் இன்ஷா அல்லாஹ் அவங்களே போவோம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச தற்பி பண்ணிக்கொண்டானாலமே பேர்கள் எழுதி கொண்டா கொஞ்ச போவோம் இன்ஷா அல்லாஹ் பक्काமா போவோம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச பேர் எல்லாம் பதிய வச்சிட்டு போவோம் அல்லாஹ்வுடைய உதவியால இன்ஷா அல்லாஹ் மேலான சகோதரர்கள் பெரியார்கள் வெளிய தோடைகள் அஞ்சு அம்பது தீவாக செஞ்சு கொடுத்துறதுக்கு முயற்சி செய்யறது ரெண்டு விஷயம் ஒன்றே மனைவி மக்கள் குடும்பத்தோட இறக்கம் அன்பாக பாசமாக நடக்கிறது மிகப்பெரிய பொறுப்பா இருக்கு இரண்டாவது விஷயம் வியாபாரம் தொழில்களை சுத்தமாக ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சிருந்தாங்க அங்க ஒரு மசித் அந்த பகுதியில நல்ல செழிப்பா இரு மசித் இப்ப அது நாளைக்கு ஒரு தீர்மான அல்லாஹுடைய முஸ்லிம்களுக்கு சாப்பாக வந்து சேரத்துக்கு ஆக்கல்ல சேர்த்துக்கோங்க எல்லாம் பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடத்துக்காக வரமத்துாந்த இணைய டூப்யூட் செய்ய முடியும்